வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் மனிதர்களின் மீதான மதிப்பீடுகளை அவர்களின் குண இயல்புகளை கொண்டே மதிப்பிடுகிறோம் அதே போல அவர்களின் குண இயல்புகள் தான் அவர்களை வெற்றி பெறவோ அல்லது தோல்வி அடையவோ செய்கிறது இதற்கான ஆகச்சிறந்த உதாரணங்கள் இன்றைய உலகின் இருவரும் கொரிய நாடுகளை எடுத்துக் கொள்ளலாம் இரு நாடுகளும் இரண்டாகப் பெறுகின்றன இருபுறமும் ஒரே மாதிரியான மக்கள் ஒரே மா கலாச்சாரம் ஒரே மாதிரியான சூழ்நிலை ஆனால் இன்று ஒரு நாடு உலகம் முழுவதும் இதற்கான காரணம் என்ன என்றால் இவ்விரு நாடுகளை ஆளக்கூடிய தலைவர்களிடம் இருக்கக்கூடிய குண நலன்கள் ஒருவர் தம்முடைய மக்களை நல்வழியில் அழைத்து செல்ல வேண்டும் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிறார் மற்றொருவரோ மக்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்துவிட்டு தாம் எந்தவித கட்டுப்பாடுகளும் இன்றி வாழ்கிறார் இதே நிலைதான் நம்மை போன்ற எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும் நாம் கட்டுப்பாடின்றி எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்றிருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி என்பதை ஒருபோதும் அடையவே முடியாது அதே நேரத்தில் சில கட்டுப்பாடுகளோடு நமக்கு நாமே விதித்துக் கொண்டு அடக்கத்தோடு வாழ்வோமானால் வெற்றி என்பது மிக எளிதாக அடையக்கூடியதுதான் இன்னும் சொல்லப்போனால் மனிதர்களுடைய வாழ்க்கையில் அடக்கம் என்னும் கட்டுப்பாடு இன்றியமையாத ஒரு குணநலமாகும் அந்த குணநலனை கொண்டவர்கள்தான் பிற்காலகட்டத்தில் அறிஞர்களாகவும் வெற்றியாளர்களாகவும் அல்லது ஞானிகளாகவும் போற்றப்படுகிறார்கள் அவ்வாறின்றி கட்டுப்பாடின்றி வாழக்கூடியவர்களின் நிலை நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஆகையால் அடக்கம் என்னும் உயரிய குணத்தோடு வாழ கற்றுக்கொள்வோம் இதனை வலியுறுத்தும் வள்ளுவர் மிக தெளிவாக ஒன்றினை குறிப்பிடுவார் மனிதர்களுக்கு ஆகச்சிறந்த அல்லது மிக உயரிய ஒரு குணம் அடக்கம் என்பதாகும் அதனையே நாம் காக்க வேண்டிய மிக உறுதியான பொருளாக கொள்ள வேண்டும் அதுவே அதுவன்றி உயிருக்கு வேறெதுவும் ஆகச் சிறந்த பொருள் இல்லை என்று குறிப்பிடுவார் ஆகையினால் அடக்கம் என்ற உறுதியான பொருளை காத்து வாழ்வில் புகழோடும் வெற்றியோடும் வாழ முயற்சிப்போம் திருக்குறள் அறத்துப்பாள் அதிகாரம் பதிமூன்று அடக்கமுடைமை குரல் எண் நூத்தி இருபத்தி ரெண்டு காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஓங்கில்லை உயிர்க்கு மீண்டும் குரல் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கில்லை உயிர்க்கும் இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி